என்ற தலைப்பிற்கு இணங்க தொடர்ந்து கருத்துக்களை சிந்திப்போம் எதை தேடுகிறோம் அதை எங்கே தேடுகிறோம் என்று ஒரு சிறிய ஆராய்ச்சியை மேற்கொண்டோம் மகிழ்ச்சியை தேடுகிறோம் அதை அது இல்லாத இடத்திலெல்லாம் தேடுகிறோம் ஆனால் அது நமது உண்மை வடிவமாகவே இருக்கிறது என்று நம்முடைய சாஸ்திரங்கள் மகான்கள் திரும்ப திரும்ப பல முறை சொல்லுகிறார்கள் என்ற ஒரு விஷயத்தை உங்களோடு பகிர்ந்து கொண்டேன் அதற்கு பல யுக்திகளும் சிந்திக்கப்பட்டது பிறகு மற்றொரு கோணத்திலே இன்றைய உலக வாழ்வியலை கடந்த காலத்து உலக வாழ்வியலோடு ஓரளவு ஒப்பிட்டுக் கொண்டிருந்தோம் நேற்று அந்த ஒரு ஆராய்ச்சி தான் நிகழ்ந்து கொண்டிருந்தது அந்தமான்ல இருக்கக்கூடிய ஆதிவாசிகள் எல்லாம் வனவாசிகளெல்லாம் ஆதிவாசின்னா நம்ம எல்லாரும் ஆதிவாசிதான் என்னமோ நம்மெல்லாம் வந்து அனாதிவாசி அவங்கெல்லாம் ஆதிவாசி கிடையாது ஏதோ சொல்றாங்க ஆதிவாசின்னு அவங்களெல்லாம் வனவாசிகள் வனவாசி அவங்களாம் வனவாசி நம்ம எல்லாரும் ஆதி காலத்திலிருந்து வசிச்சு ஜன சமூகம்தான் நமக்கெல்லாம் ஒரு கல்ச்சர் இருக்கு நமக்கெல்லாம் ஒரு கலாச்சாரம் ஒரு வாழ்க்கை திட்டம் இருக்கு நமக்கு வைத்தியம் பண்ணிக்கிறோம் உடம்புக்கு உடைகள் எல்லாம் உடுத்திக்கிறோம் விதவிதமான ஆபரணங்களை போட்டுக்கிறோம் கோயிலுக்கு போறோம் வழிபாடு பண்றோம் ஹோட்டலுக்கு போறோம் சாப்பிடுறோம் சினிமா பாக்கிறோம் அரட்டை அடிக்கிறோம் இன்னெல்லாமோ பண்றோம் நமக்கு ஒரு கலாச்சாரத்தோட கூடிய வாழ்க்கை இருக்கிறது என்று நாம் கருதி கொண்டிருக்கிறோம் அவங்களெல்லாம் இன்னும் சிவிலைஸே ஆகல அவங்களெல்லாம் இன்னும் நாகரீகத்துக்கே வரல நம்மெல்லாம் நாகரீகத்துல இருக்கிறோம் அப்படின்னு நாம நினைச்சுருக்கோம் அது ஓரளவுக்கு உண்மைதான் ஆனா நம்முடைய முன்னோர்கள் இதற்கு முன்பு எத்தனையோ பேர் வாழ்ந்திருக்கிறார்கள் இந்த தேசத்துல குறிப்பா உலகத்தில் எத்தனையோ நாடுகள் இருந்திருக்கு ஈஜிப்டு கல்ச்சர் இருக்கு கிரீக்கு கல்ச்சர்ன்னு சொல்றோம் கிரேக்க நாகரீகம் எகிப்திய நாகரிகம் எத்தனையோ நாகரீகங்கள்லாம் சொல்றோம் இந்தியாவிலேயும் வேத கால நாகரீகம் அப்படின்னு இங்கேயும் இருக்கு அப்ப இந்த வாழ்க்கை முறைகளை எல்லாம் வகுத்துக்கொண்டு பெரியோர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் இப்ப இப்ப நம்ம எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா நம்முடைய பள்ளிக்கூடத்தில் சொல்லி கொடுக்கிற படிப்பு நாம பார்க்கிற உத்தியோகம் அல்லது வியாபாரம் இது எல்லாம் அப்புறம் நம்முடைய வீட்டு வாழ்க்கை முறைகள் நம்முடைய பழக்க வழக்கங்கள் ஒரு காலத்துல கல்யாணம்னு சொன்னா அது ஒரு பெரிய விஷயமா இருந்து அதெல்லாம் வந்து சொந்தக்காரங்கெல்லாம் ஒரு மாசத்துக்கு முன்னாடியே வந்து அது பெரிய ப்ராஜெக்ட் அது இப்ப அப்படியெல்லாம் கிடையாது எப்படியோ அது முடிஞ்சா சரிங்கிற மாதிரி இருக்கு அதெல்லாம் நீங்களே உங்கள் ஊர்லயே பழக்கத்துல நானே பாக்குறேன் முந்தியெல்லாம் வந்து பத்திரிக்கை போடுற பழக்கம் கிடையாது ஏதோ சின்னதா ஒரு சீட்டை கொடுத்துட்டு நேர்ல கூப்பிட்டாகணும் அதுலயே நிறைய எல்லாம் கேள்விப்படுறேன் இந்த நிச்சயதார்த்தத்துக்கு ஒரு தரம் கூப்பிடணும் அதுக்கப்புறம் இந்த கல்யாணத்துக்கு ஒரு தரம் கூப்பிடணும் இது பெரிய நச்சு பிடிச்ச வேலையா இருக்குங்கிறாங்க நிறைய பேருக்கு பொறுமையே இல்லை ஏன்னா இப்ப இருக்கிற லைஃப் ஸ்டைலுக்கும் அதுக்கும் சூட் ஆக மாட்டேங்குது அந்த காலத்துல அதுதான் வேலையா இருந்தது இந்த காலத்துல அதை தவிர வேற வேலை இருக்கு அப்படி இருக்கிற போது அந்த வேலை கஷ்டமா தெரியுது ஆகையினால நம்ம அந்த காலத்து வாழ்க்கை முறைய பார்க்கிற போது இப்ப இருக்கிற வாழ்க்கை முறைய பார்க்கிற போது அப்ப இருக்கிற சில சிஸ்டத்தை இப்ப நம்மளால ஃபாலோ பண்ண முடியல அதுல அதுல இருக்கிற அதுல நல்லது இருக்கா கெட்டது இருக்கா தெரியாது இப்ப இருக்கிற நம்மளுடைய வாழ்க்கையினுடைய விருப்பத்துக்கு அது ஒத்து வரல அதனால நம்மளே நமக்குள்ளே அப்புறம் பண்றதே ஆளுக்காள் மாறுறது ஒருத்தர் சொல்றாரு இல்ல இவ்வளவு தூரம் காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது ரொம்ப அக்கிரமம் அதுங்கிறாங்க அது என்ன பெரிய விஷயம் நிறைய பேருக்கு இந்த மாதிரி ஒரு கட்டுப்பாடான வாழ்க்கையை பிடிக்கல நிறைய பேருக்குறைக்கிறாங்களே வாழ்ந்துட்டு அப்புறம் சொல்லக்கூடாதா அப்பா சொல்றாருப்பா ஒரு தடத்துக்கு பத்து தடவை சொன்னேன் சரி வராது பிற்காலத்துல இது பிரச்சனை உண்டு பண்ணுறேன் தெளிவா சொல்லிருந்தா நான் இவ்வளவு எல்லாம் போயிருக்க மாட்டேன்பா நீங்க அவன்கிட்ட எப்படி பேசுவீங்க உங்கள்ட்ட உங்களுக்கு அவன்கிட்ட வந்து சரியா பேசவே முடியாது சரியா அவன் நீங்க பதில் சொல்லவே முடியாது இதெல்லாம் ஒரே குழப்பமயம் இந்த குழப்பத்தை நான் எடுத்து சொல்றேன் அவ்வளவுதான் நம்ம பள்ளிக்கூடத்தில் அப்ப இருந்த பாடத்திட்டங்கள் எப்படி அப்ப இருந்த வாழ்க்கை முறைகள் எப்படி இப்ப இருக்கிற பள்ளிக்கூடத்தினுடைய பாடத்திட்டங்கள் எப்படி நம்முடைய நடை உடை பாவனை நடைன்னு சொன்னா ஆச்சாரம் இப்ப வந்து அந்த காலத்துல கீழே உட்கார்ந்து பாடுங்க இப்ப இப்ப எல்லாராலையும் உட்கார முடியாது எல்லாருக்கும் சேர் போட்டா அந்த காலத்து சிஸ்டம் வேறு இப்ப எல்லாரும் வந்து கீழே உட்கார்ந்த கஷ்டமா இருக்கு ஏன்னா நம்ம அந்த காலத்து மாதிரி வந்து கிரைண்டர் அரைக்கிறது இல்ல இப்பிரைண்டர் வந்து எடுத்து அப்பெல்லாம் வந்து நம்ம ஆட்டுக்கல்ல அரைச்சு இருந்தோம் அம்மிக்கல்ல நன்றாக எக்ஸசைஸ் நடந்து கையும் முடியும் இப்ப அதுக்குன்னு ஸ்பெஷலா தனியா கைய கால தூக்க வேண்டியிருக்கு இல்லையா இப்ப தனியா ஸ்பெஷலா இதெல்லாம் பண்ண வேண்டியிருக்கு இப்ப வந்து கைய தனியா எக்ஸசைஸ் பண்றதுக்கு ஒரு நேரத்தை ஒதுக்க வேண்டியிருக்கு அப்ப ரெண்டு தடவை குழம்புக்கு சாம்பாருக்கு அரைச்சா போறோம் அதுவே எக்ஸசைஸ் தான் சாம்பாருக்கு அரைச்ச மாதிரியும் ஆச்சு எக்ஸசைஸ் பண்ண மாதிரியும் ஆச்சு அப்புறம் துணி துவைக்கிறது அதான் வந்து அப்பவே வந்துடுது ஒரு பாட்டு அந்த என் எஸ் கிருஷ்ணன் சினிமாவில் துணி துவைக்க மிஷின் மாவரைக்கும் மிஷின் அப்படின்னு ஒரு பாட்டே உண்டு அப்பவே உண்டு அந்த காலத்திலேயே வந்துடுத்து எல்லாத்துக்குமே மிஷின் வந்துடும் இனிமே தலையை குளிச்சு உணத்துறதுக்கு ஒரு மிஷின் பாருங்க நிஜமா வரும் வரப்போது யாராவது எல்லாம் போட்டு எண்ணெய் போட்டு சிவகாபடி போட்டு எல்லாத்தையும் போட்டு கசகசான் பண்ணி ஒரு வழியாயி உடனே அது உணர்த்தி இதுவே உணர்த்தி உணர்த்தி தலையை விரிச்சு விரிச்சு போட்டு இந்த அவஸ்தையே இல்ல அதுவே எல்லாம் காய வச்சு ஒழுங்கு பண்ணி கொஞ்சம் பின்னி விட்டாலும் விட்டுடும் தினம் பண்ணிவிடும் முடி இருந்தானே இந்த விஷயம் யோசிச்சு பாருங்க காலம்பு எல்லாரும் நடக்க வேண்டியிருக்கு அந்த காலத்துல ஒரு பெரிய கோவில கட்டிடுவாங்க காலம்பரை இப்ப வாக்கிங் போறது ஒரு ஆயாச்சு வாக்கிங் போறது தேனியில எல்லாம் பாத்தீங்கன்னா காலம்பர ஆண்கள்க்கிங் போறாங்க எப்படியும் உடம்ப இந்த ஹெல்த் கான்சியஸ் எல்லாம் வந்துருக்கு இப்போ உடம்ப பாதுகாத்து சொல்றாரு நடக்கலாம் அவ்வளவுதான் நடக்கலாம் எதுவும் நடக்காதுங்கிறார் ஆகையினாலும் இவர் நடக்க வேண்டியிருக்கு அப்ப அந்த காலத்துல பெரிய கோவில் கட்டிடுவாங்க பிரம்மாண்டமான கோவில் குளமெல்லாம் இருக்கு அந்த கோயில ஒரு மூணு பிரதக்ஷணம் பண்ணா புண்ணியத்துக்கு புண்ணியமும் ஆச்சு காலம்பரை எழுந்து ஸ்நானம் பண்ணி அழகா குளிச்சு நல்ல வீபூதியா வச்சு கோயில போய் பிரதக்ஷணம் பண்ண புண்ணியத்துக்கு புண்ணியமும் கிடைக்கும் உடம்புக்கும் நல்லது மனசுக்கும் உடம்புக்கும் சேர்ந்த பயிற்சி அந்த காலத்துல இருந்தது இப்ப வந்து என்னன்னா ஒரு வாக்குமே அதை போட்டுக்க வேண்டியது அதை இடுப்புல சொருகிக்க வேண்டியது அதை காதில் வச்சுக்க வேண்டியது அதுல சத் சத் விஷயங்களா இருந்துட்டா நல்லது ஆனா அதுல ஏதாவது பாட்டு கிட்டு போட்டு நடக்க வேண்டியது இதெல்லாம் வந்து நான் ஒன்னும் கிரிட்டிசைஸ் பண்ணல எப்படி இருக்குன்னு சொல்றேன் அவ்வளவுதான் மனசாந்திக்காக நாம எவ்வளவு தூரம் உழைக்கிறோம்ங்கிறத பாக்க வேண்டியிருக்கு மனது அமைதிக்காக வேண்டி நான் எவ்வளவு நாம எவ்வளவு தூரம் முயற்சி பண்றோம் உழைக்கிறோம்ங்கிறத பத்தி நாம நினைச்சு பார்க்க வேண்டி அதுக்குத்தானே இந்த சத் சங்கமே இந்த ஞான வேள்வி அதுக்காகத்தானே நடந்து கொண்டிருக்கு அந்த காலத்து கல்வி திட்டம் அந்த காலத்து வாழ்க்கை முறை அந்த காலத்து கோயில் வழிபாடுகள் இந்த காலத்து கல்வி திட்டம் இந்த காலத்து வாழ்க்கை முறைகள் இந்த காலத்து கோயில் ஆன்மீகம் இருக்கு ஆன்மீகம்னா என்ன கோயிலுக்கு போகணும் கோயில்ல வந்து தேங்காய் உடைக்கணும் அர்ச்சனை பண்ணணும் கொஞ்ச நேரம் அங்க உட்காந்து தேங்காயை உடைச்சு சாப்பிடணும் இப்ப அப்படிலாம் பண்றாங்களா அதுவே கொலஸ்ட்ரால் வந்துடும் சொல்றேன்னா அதுவும் விட்டுட்டாங்க இந்த சிங்கப்பூர்ல நான் பார்த்தேன் நிறைய தேங்காயை பூஜை பண்ணிட்டு அப்படியே குப்பத்தொட்டியில போட்டு போயிடறாங்க யாரும் வீட்டுக்கு எடுத்துன்னு போறது இல்ல கவர்மெண்ட் வந்து கூடாதுன்னு சொல்றது தேங்காய் கவர்மெண்ட் வந்து குழந்தை மாதிரி பாத்துக்கிறது ஜனங்களை கவர்மெண்ட் ரொம்ப அக்கறையோட குழந்தைங்களை குழந்தைங்களை மாதிரி ஜனங்களை எல்லாம் ரொம்ப பாதுகாப்பா பாத்துக்கிறது அந்த தேசத்துல அப்ப எல்லாத்தையும் அவங்க வந்து பூஜை பண்ணிட்டு பூஜை பண்ற தேங்காய் உடைக்கலாமா வேண்டாமான்னு பேப்பர்ல ஒரு பெரிய விஷயம் வந்துட்டே இருக்குது நாங்கள்லாம் கூட கிளாஸுக்கு போனா உடைக்கலாமா வேண்டாமான்னு கேள்வியெல்லாம் வந்துட்டு இருந்து ஆனா இப்பவும் உடைக்கிறாங்க உடைச்சு பூஜை பண்ணிட்டு அதை தூக்கி அது வேற விஷயம் ஐயோ வேஸ்டா போறதே தேங்கான்னு உங்களுக்கு தோணும் அது அந்த ஊர்ல நடக்குறது ஆனா நம்ம ஊர்ல இப்ப நம்ம கோயிலுக்கு போறோம் சுவாமியை பூஜை பண்றோம் எலுமிச்சம்பழ விளக்கு போடுவோம் அந்த துர்கையம்மனுக்கு முன்னாடி தட்சிணாமூர்த்திக்கு முன்னாடி ஒரு காலத்தில் அவர் தட்சிணாமூர்த்தி இப்ப தட்சிணாமூர்த்தி தட்சிணானா பைசான்னு அர்த்தம் இருக்கும் அதனால வந்து இப்ப என்னன்னா அவர் வந்து இந்த தெற்கு பக்கத்தில் அவர் ஞானத்தை கொடுக்கற சுவாமி தத்துவ ஞானத்தை கொடுக்கற சுவாமியே நம்ம கர்மகாண்டி சுவாமியை ஆக்கிட்டோம் அவருக்கு கொத்து கடலையில மாலை போட்டு அவருக்கு வந்து என்ன இல்லாம பண்ணி வியாழக்கிழமை விசேஷமா பூஜை பண்ணி அவருக்கு வந்து இந்த எலுமிச்சம்பழ விளக்கு இது எந்த புத்தகத்தில் எழுதியிருக்குன்னு தெரியல ஆனால் இதெல்லாம் பண்ணி ஒரு ஒருத்தரும் ஆன்மீகத்தை பத்தி கேட்கிற கேள்வியை பார்த்தா நமக்கு ரொம்ப ஆச்சரியமா தான் இருக்கு புல்லாங்குழல் வச்சிருக்கிற கிருஷ்ணர் வீட்டுல வச்சா ஒரு சொல்லப்படாதோ அழகா நம்ம வீட்டுல கிருஷ்ணர் புல்லாங்குழலோட வீட்டுல கிருஷ்ணர் வச்சிருந்தா இனிமையான கீதம் காற்றினிலே வரும் கீதம்னு பாடப்படாதோ அது ஊது புல்லாங்குழல் வச்சிருந்தோம் வீட்டில இருக்கிற பணம் காசெல்லாம் ஊதிருமா யாரும் இப்படி எல்லாம் சொல்றான்னு ஒருத்தர் வந்து சந்தேகமா இருக்கு மொட்டையாண்டி சுவாமி வீட்டுல வைக்கலாமா வேண்டாமா நம்மள மொட்டையாடிடுவோமா நடராஜர் வீட்டுல வைக்கலாமா வேண்டாமா நடராஜர் வச்சா வீட்டுல ஆட்டமா ஆடிடுவோமா எதையுமே நல்ல இன்டர்பிரேஷனே கிடையாது நல்ல முறையில் யோசிக்கு நல்லா இருக்கும் அப்படி யாராவது கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி இருந்ததா இப்படிப்பட்ட ஒரு விஷயங்கள் யாராவது உண்டா இதெல்லாம் புல்லாங்குழல் வச்சிருக்கிற கிருஷ்ணர் வீட்டில் வச்சுக்க கூடாதுன்னு நினைக்கிறது மூட மொட்டையாண்டிய வீட்டுல படம் மாட்டிக்கிறது ஷாருக் கான் படம் மாற்ற குழந்தைகள் ஷாருக் கான் சினிமா ஆக்டர் இவங்க ஜென்ட்ஸ் ரூம்லாம் ஆக்டு படமா மாட்டிருக்கு பையங்க பெண்கள் குழந்தைகள் வீட்டுல ஆக்டர் படமா மாட்டிருக்கு என்ன கல்ச்சர் இது இது அம்மா அப்பா வந்து எங்க குழந்தைக்கு ஷாருக் கான்னா ரொம்ப பிடிக்கும் என்ன சொல்றது அவங்க வேற அது வேற பெருங்க இப்படி எல்லாம் நிறைய இதெல்லாம் நான் நல்லவேளை வீட்டுக்குள்ள போறதுனால இப்படி தெரியறது வீட்டுக்குள்ள அதுக்குதான் சன்னியாசிகளா வீட்டுல விடாதீங்கன்னு சொன்னாங்களோ என்னவோ சும்மா உங்களுக்கு ஜோக்குக்காக சொல்றேன் ஆனா இது பாருங்க ஆன்மீகம்னா என்னன்னு நிறைய பேருக்கு தெரியல ஆன்மீகம்னா சும்மா இப்படி ஏதோ இந்த கோயிலுக்கு போறது தேங்காய் உடைக்கிறது அர்ச்சனை பண்றது ஏதோ சர்ப்பரிகாரம் பண்றது இதோட ஆன்மீகம் முடிஞ்சு போயிடல இதெல்லாம் விஷயம் ஆன்மீகத்துல கோவில் கோயில்ல மீனாட்சி கோயில போய் பாருங்க இவ்வளவு பெரிய கோவில் கட்டியிருக்காங்க ஒரு கல்ல பிரட்ட முடியுமா நம்மளால எப்பேற்பட்ட பிரம்மாண்டமான கோவில் ஆஸ்தான மண்டபம் என்ன லீலா வினோத மண்டபம் என்ன வாத்திய மண்டபம் என்ன கோஷ மண்டபம் என்ன எத்தனை விதமான மண்டபங்கள் எத்தனை விதமான கலைகள் நம்ம எல்லாம் நம்ம வளர்ந்துட்டோம் நினைக்கிறோம் அவங்களை மாதிரி ஒண்ணுமே பண்ண முடியல நம்ம இந்த மாதிரி மண்டபம் கட்டியிருக்கோம் அழகா இது பெரிய விஷயம் ஆனா அந்த மாதிரி கோவில்கள் தேவாசிரிய மண்டபம் மண்டபம் தஞ்சாவூர் பக்கம் எல்லாம் போனா எத்தனை கோயில்கள் எவ்வளவு பெரிய பெரிய மண்டபங்கள் இங்க இருக்கிற திருநெல்வேலியில ஒரு கோவில் இப்ப திருப்பெருந்தூர கோயிலுக்கு போயிருந்தேன் அந்த திருப்பெருந்துரை ஆவுடையார் கோவில் சொல்றாங்க அந்த கோயில்ல போய் திருவாசகம் முழுவதும் படிச்சோம் நாங்க அந்த கோயில்ல ஒரு ஒரு நல்ல அதாவது நம்முடைய முன்னோர்களுடைய பெருமையை காட்டுறதுக்காக சொல்றேன் மாணிக்க வாசகர் ஆலயம்னு ஒண்ணு இருக்கு அதுக்குள்ளேயே கோயிலுக்குள்ளேயே மாணிக்க நாலஞ்சு கோயில் இருக்கு உள்ளுக்குள்ள அந்த மாணிக்க வாசகருடைய கோயில் ஒரு மாணிக்க வாசகர் வந்து சிவானந்த மாணிக்க ஆலயம் அதுக்குள்ளே இருக்கு இந்த கோயிலுக்கு நட்சத்திரம் இருக்கோ அந்த இருபத்தி ஏழு நட்சத்திரம் வேதத்தில் இருபத்தி எட்டு நட்சத்திரம் சொல்லி இருக்கு நம்ம ஜோசியத்தில் இருபத்தி ஏழு நட்சத்திரம் சொல்றோம் நடுவில் ஒரு நட்சத்திரம் அபிஜி நட்சத்திரம் சொல்லப்படுறது இந்த அபிஜித் நட்சத்திரம் இந்த சயின்ஸ்ல வர்ற இந்த புரோட்டான் எலக்ட்ரான் நியூட்ரான் சொல்றோம் அபூர்வமான வஸ்து இந்த நட்சத்திரம் ஆயமான அஸ்ட்ரானமி படிச்சா தான் புரியும் அந்த அந்த நிலவுல இருபத்தி எட்டு கட்டத்தை போட்டு ஆகாயத்துல ஒரு ஒரு நட்சத்திரமும் என்ன பார் இருக்கோ ஆறு நட்சத்திரம் சேர்ந்த கூட்டம் கிருத்திகா நட்சத்திரம் அஸ்வதி நட்சத்திரம் மூணு நட்சத்திரம் சேர்ந்த ஒரு கூட்டம் இப்படி இந்த நட்சத்திரங்களுடைய ஆகாயத்துல எப்படி இருக்கோ அப்படி இந்த கல்லுல செழிச்சிருக்கான் எங்களுக்கு வாச நிலவு மாறிங்கிற மாதிரி இருக்கு எங்க இருக்கு அந்த கல்ச்சர் பாருங்க அஸ்ட்ராணமி வானசாஸ்திரம் வந்து எங்களுக்கு வந்து வாசல் கோயில் வாசல் இருக்கிற நிலவுக்கு சமானமையா அப்படின்னு உலகத்துக்கு மாறுதட்டுற மாதிரி இருக்கு இந்த நிகழ்ச்சியை அந்த சந்நிதியை விட்டு வெளியில வர்றவோ இப்படி தலையை தூக்கி பார்த்தா போட்டு அந்த கோயில் இருக்கிறவர் விளக்கி சொல்ற இருபத்தி எட்டு நட்சத்திரமும் ஆகாசத்துல என்ன ரூபத்தில இருக்கோ அதே ரூபத்துல சிற்பி இங்க வடிச்சிருக்காம பாருங்க அந்த சிற்பிக்கு எவ்வளவு அறிவு இருக்கணும் அந்த சில்பி பண்ணணும்னா கல்லு வேலை பாக்குற அந்த சிற்பிக்கு எவ்வளவு ஞானம் இருந்திருக்கணும் நம்ம இதுக்குன்னு ஒரு கோர்ஸ் வச்சிருக்கோம் அதுக்கு கஷ்டப்பட்டு எத்தனையோ ரூபாய கொடுத்து படிக்கிறோம் உங்களுக்கு ஆதாரங்களை எவ்வளவோ காட்ட முடியும் கோயில வந்து அஸ்திவாரத்தில இருந்து விமான சிகர கலசம் வரைக்கும் ஒரு ஒரு இதுவும் எப்படி ஸ்தாபனம் பண்ணணுங்கிறதுக்கு சம்ஸ்கிருதத்துல ஸ்லோகத்துல இருக்கு எல்லாமே எல்லாம் ஸ்லோகா ஃபார்ம் இருக்கு அது ஒண்ணு இல்ல ரெண்டு இல்லை அறுபத்தி விதம் வெரைட்டி வேறு இன்னொன்னு சொல்றேன் சரஸ்வதி மகாலுக்கு நானும் சுவாமி பரமார்த்தான ஒரு தரம் விசிட் பண்ணும் போயிருந்தோம் அந்த சரஸ்வதி மகாலுக்கு எங்களுக்கு அந்த மகால் இருக்கக்கூடிய பல்வேறு விஷயங்களை எல்லாம் விளக்கி சொல்லிட்டு அதுல ஒரு நாலஞ்சு பியூரோ திறந்து காமிச்சார் ஒரு பீரோ அந்த நாலஞ்சு பியூரோலேஜ் பியூரோல நிறைய மாதிரி நிறைய சொன்ன இருக்கிறவர் அதாவது நடந்ததுல ஒரு கண்காட்சி நடந்துதான் அதாவது இந்த டெக்ஸ்டைல் மில்லு இந்த புடவைக்கெல்லாம் புடவை துணி பாருங்க பார்த்துட்டே இருக்கும் உடவக்கடையில நேரம் போறதே அதனால தானே அதனால வந்து நிறைய வெரைட்டி டிசைன் எல்லாம் பார்த்துருக்கா அங்க கண்காட்சியா வச்சிருக்காங்க அதுல வந்து ஒரு சில டிசைன்ஸ் கீழே சரஸ்வதி மஹால் ஆஃப் டான்ஜூர் இந்தியா அப்படின்னு நிறைய எழுதியிருந்தது நிறைய டிசைன்ஸ் எல்லாம் எழுதிருந்தது கலெக்ட் சரஸ்வதி மஹால் இதெல்லாம் ஒரு ஜெர்மன் லேடி வந்து அதெல்லாம் பார்த்துட்டு அதை நோட் பண்ணி இங்க இன்னும் அது மாதிரி டிசைன்ஸ் எல்லாம் இங்க கிடைக்குமான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அவ பணத்தை செலவு பண்ணிக்கிட்டு இந்தியாவுக்கு வந்து தஞ்சாவூர் சரஸ்வதி மகால்ல வந்து அவ கேட்கிற அடையாளம் காட்டிஸ் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கிற போது அந்த ஆபீசர் வந்து இப்படி எல்லாம் ஒண்ணு எங்களுக்கு தெரியலையே இப்படி எல்லாம் ஒண்ணு எங்களுக்கு இருக்கிற மாதிரி தெரியலையே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாராம் அப்ப இவங்க திரும்ப திரும்ப பேசுற போது சொன்ன உடனே சரி அத திறந்து பாக்கலாம் பிரம்மாண்டமான ரூம் ஏகப்பட்ட தூசி ஆனா அத்தனையும் சந்தோஷம் தாங்கலையும் அனுச்சு அப்புறம் அவ அங்கே இருந்து ஒன்றரை மாசம் இருந்து ரொம்ப இதுக்கு எவ்வளவு கிரியேட்டிவிட்டி இருந்திருக்கணும் கற்பனா சக்தி எவ்வளவு இருந்தா இப்படி பண்ணிருக்க முடியும் அப்படின்னு சொல்லி அவ உட்கார்ந்து ஒரு மாசம் அந்த தஞ்சாவூர்ல இருந்து அந்த துணியெல்லாம் ஒழுங்கு பண்ணி கட் பண்ணி ஒன்னொன்னு லெட்ஜர்ல அழகா பேப்பர்ல ஒட்டி விவரம் எல்லாம் எழுதி வச்சுட்டு அதுக்கு சுகெல்லாம் எழுதிப்பாளோ என்ன எவ்வளவு அழகா பண்ணிருக்காங்க ஒரு வெளிநாட்டுல இருந்து வந்து கஷ்டப்பட்டு உழைச்சு இப்படி பண்ணி கொடுத்துட்டு போய் அது மாத்திரம் இல்ல அதற்கான செலவெல்லாம் அரசாங்கத்துல கேக்கல அவ தன்னுடைய கை பீரோ வாங்கி கொடுத்து லெஜர் வாங்கி கொடுத்து ஒட்டி வேலை செஞ்சு கொடுத்து இதோ பெரிய சொத்துக்கா பாருங்க ஒரு வெளிநாட்டு இது சாதாரண விஷயம் நான் சொல்றது ரொம்ப சாதாரண விஷயம் ஏன்னா நம்ம யாருக்கும் நம்முடைய மதிப்பே தெரியாது நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா வெளிநாட்ட பார்த்துட்டு இருக்கோம் மற்ற நாடுகளை பார்த்து அவங்களோட சேர்ந்து நம்ம வாழணும் அவங்க நினைக்கிற மாதிரி நாம நினைக்கணும் அவங்க ட்ரெஸ் போட்டுக்கிற மாதிரி சிந்திக்கணும் அவங்களை காப்பீடி நினைச்சுட்டு இருக்கோமே நான் இதெல்லாம் தப்புன்னு சொல்ற மாதிரி இல்லைன்னா நம்ம என்ன சொன்னாலும் நிறைய பேர் கேட்க போறது இல்லை ஒட்டுமொத்த சமுதாயம் என்னைக்கு மாறணும்னு நினைக்கிறதோ அன்னைக்குதான் இதெல்லாம் மாற போறது இது என்னுடைய அபிப்பிராயங்க என்னுடைய கருத்து நான் சொல்றதுல வந்து கொஞ்சம் கூட பொய் கிடையாது ரொம்ப ரொம்ப நியாயம் இருக்குன்னு நான் நம்பி பேசுறேன் கொஞ்சம் கூட இதுல சந்தேகம் கிடையாது உங்களுக்கு இத கேக்கிற போதே எவ்வளவு ஆச்சரியமா இருக்கும் இதெல்லாம் சாதாரண விஷயம் இது மாதிரி ஒரு ஒரு விஷயங்களும் நம்ம நாட்டுல இருக்கக்கூடிய நான் சொல்றது இது ஒரு சின்ன விஷயம் இது மாதிரி எத்தனை இருக்கு தெரியுமா உங்களுக்கு தெரியுமா தஞ்சாவூர் பிரகதீஸ்வரரை காட்டிலும் பெரிய லிங்கம் நம்ம தமிழ் இந்தியாவில இருக்குன்னு தெரியுமா இருக்காது தெரியாது நம்ம அமெரிக்காவை சுத்தி பார்த்துருக்கோம் ஜப்பான பார்க்க தயாரா இருக்கோம் நம்முடைய இந்தியாவை யாரும் சுத்தி பார்க்க தயாராயில் மத்திய பிரதேஷ்ல போபால்ல இருந்து முப்பது கிலோமீட்டர் கிழக்க போனா போஜபூர்னு ஒரு ஊர் இருக்கு ஒரு ஊர் சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் அந்த போஜ்பூர்ங்கிற ஊர்ல மேற்க பார்த்த பிரம்மாண்டமான சிவலிங்கம் போஜ மகாராஜாவால கட்டப்பட்டிருக்கு மேற்க பார்த்த சிவலிங்கம் லிங்கத்துக்கு கீழே நின்னா லிங்கம் தெரியாது அவ்வளவு பிரிஷ அது கர்ப்ப கிரகத்துல இன்கம்ப்ளீட்டா இருக்கு மேல கோபுரம் முடியலத்துக்குள்ள வேலைப்பாடுகள் தெரியுமா அசந்து போயிடுவீங்க பாத்தீங்கன்னா முதல்ல நம்ம பாரதத்தை தரிசிக்கணும் நம்முடைய பாரதத்துல எத்தனை பாரதத்தினுடைய பெருமையே நதிகளும் புனிதமான நதிகளும் புனிதமான மலைகளும் புனிதமான ஆலயங்களும் எவ்வளவு இருக்கு இது பழம் பெருமை அல்ல இன்னைக்கும் புதுமையா காட்சி அளிக்கிறது அறிவாற்றல் இப்ப வச்சிருக்கோமா இழந்திருக்கோமா நீங்களே யோசிச்சு இன்றைய உலக வாழ்வியல் அன்றைய உலக வாழ்வியல் நாம கம்பேர் பண்ற போது இன்றைய ஆன்மீகம் அன்றைய ஆன்மீகம் பாக்குற போது இப்ப ஆன்மீகம்னா என்ன ஜோசியர்கிட்ட போக வேண்டியது ஏதோ கேட்டுக்க வேண்டியது ஏதோ கோயில் பூஜை பண்ண வேண்டியது இதோட நின்று ஆன்மீகம்னா தன்னை திருத்தி அமைக்கணும் தன்னை திருத்தி அமைக்கிறதா ஆன்மீகம் தன்னை திருத்தி அமைக்கிற வாழ்க்கை ஆன்மீகமே ஆன்மீகம்னா ஆத்ம கஷம விஷயம் ஆத்ம சம்பந்தம் தனக்கு ஆத்மானா தான் அர்த்தம் தான் பிறருக்கும் யாருக்கும் கெடுதல் பண்ணாம தன்னை உன்னேத்திக்கிறதுன்னு அர்த்தம் அதுக்கு கோவில் பூஜை இதெல்லாம் ஒரு உபகாரம் அவ்வளவுதான் தன்னை நெறிப்படுத்திக் கொள்வதற்கான எண்ணங்கள் சொற்கள் செயல்கள் இவைகளே ஆன்மீகம் என்று அழைக்கப்படும் ஆன்மீகம் என்றால் ஏதோ தீக்குழி தேங்காவளம் உடைச்சிட்டு நெருப்பு குழியில் இறங்குறது இல்ல இப்ப சிங்கப்பூர்லாம் வெளிநாட்டுல இருந்து இதுதான் வெளிநாட்டிலிருந்து எத்தனையோ லட்சக்கண ரெண்டு கோடி ஜனங்கள் வர்றாங்க அதுவா ஹிந்து கல்ச்சர் நம்முடைய நாட்டினுடைய மதம் இவ்வளவு தானா அறிவு நூல்கள் திருமூல சொல்றத்தை அறம் இல்லாம உள மதிஞர் தர்க்க வாதத்தை விட்டு வளமுற்ற வேதத்தை ஓதியே வீடு பெற்றார்களே எத்தனை சாஸ்திரங்கள் எத்தனை மகாத்மாக்கள் எத்தனை கோவில்கள் எத்தனை நகைகள் எத்தனை விதமான வழிபாட்டு முறைகள் எத்தனை பிரிவுகள் சைவம் வைஷ்ணவம் காணாபத்தியம் சௌரம் கௌமாரம் எல்லாம் அற்புதமான ஒரு விஷயம் இதெல்லாம் நம்மளால வந்து வாழ்நாள் முழுவதும் நம்முடைய ஆன்மீகத்தை பார்த்தாலும் முடியாது ஆனா நிறைய பேர் நுனிப்பு கூட சரியா மேயறதில்லை மேல இதுதான் நினைச்சு விட்டாங்க ஆன்மீகம்னா ஏதோ கோயிலுக்கு போக வேண்டியது திருவிழாவுக்கு போக வேண்டியது நல்ல புடவையை கட்டிக்க வேண்டியது நகையை போட்டுக்க வேண்டியது ஊர்ல போய் அப்படியே கோயிலை சுத்தி பாத்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு ஒதுட வேண்டியது அப்புறம் வந்து நெருப்புக்குழி இறங்குறது தீக்குழி இறங்குறது இதுதான் ஆன்மீகம் ஆன்மீகம் இல்லைன்னு சொல்லல இதோட ஆன்மீகம் முடிஞ்சு போகல ஆன்மீகத்துடைய சாதாரண நிலைகள் இதெல்லாம் முதல்ல கொஞ்சம் கொஞ்சமா மெச்சூரிட்டி கொடுக்கறதுக்காக சொல்றது இதுவே ஆன்மீகம் கிடையாது இப்ப நம்ம பண்றோம் பாருங்க இப்ப நான் உட்கார்ந்து நல்ல விஷயங்களை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன் நீங்கெல்லாம் பொறுமையா உட்கார்ந்து நல்ல விஷயங்களை மகாபாரதம் திருத்திக்கிற விஷயத்தோற அப்படின்னு சொல்லிதான் ராஜா சொன்னார் அப்ப நீங்க இதை புரிஞ்சுங்க ஆன்மீகம் இன்றைய ஆன்மீகம் எப்படி இருக்கிறது அன்றைய ஆன்மீகம் எப்படி இருந்தது இன்றைய உலக வாழ்க்கை எப்படி இருக்கிறது அன்றைய உலக வாழ்க்கை எப்படி இருந்தது நம்ம நாட்டுல இந்த நிறைய பேருக்கு மனசுல உரைக்கிறதே இல்லை உள்ள போக மாட்டேங்குது எத்தனை பத்திரிகையில சொன்னாலும் எத்தனை பேர் எழுதினாலும் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பண்ணப்படுறதே இல்லை இது பெரும்பாலும் ஜனங்கள் போட்டாலும் கூட கவனிக்கிறது கடைசியில கடைசி வரைக்கும் பத்திரிகைகளே வரல பத்திரிகைகளை குறை சொல்லல பத்திரிகைகள் வந்து அது அவங்களுடைய சிந்தனா ரீதிகளும் மாறிட்டு இருக்கு பத்திரிக்கைக்காரர்களுடைய சிந்தனையும் மாறிக்கொண்டிருக்கு ஒட்டுமொத்த சமுதாயமே சிந்திக்கிற முறையே தப்பா போயிட்டு இருக்கு மகான்கள் காட்டிய வழியில நம்ம போகவே இல்லை சக்கனி ராஜ மார்க்கும் தான் பாடினார் சக்கனி ராஜ தியாகராஜர் பாடினார் எந்தரோ மகானுபாவலும் அந்தரிக்கு வந்தனமும் பாடினார் எத்தனை நிதி சால சுகமா ராமனி சந்நிதி சேவ சுகமா நிதி சால சுகமா சால சொல்லுவாங்க தெலுங்குல கூட நிதி சால சுகமாள் பண்ணி கொண்டிருந்ததாக நமக்கு ஸ்லோகங்கள்லாம் சொல்றது அத்தனைக்கும் ஸ்லோகம் இருக்கு வங்க கலிங்க துரங்க அப்படின்னு அந்த ஸ்லோகங்கள்லாம் சொல்றது அம்போஜ காம்போஜ கேரள கர்நாடக சேரள சோழ பாண்டிய ஆந்திர கர்நாடகங்கள் காளிதாசர் மங்களாஷ்டம் காலையில எழுந்த உடனே நாம எல்லாரும் எட்டு ஸ்லோகம் அத்தமான ஸ்லோகம் அதுல நம்ம தேசத்தை பத்தி எத்தனை விஷயம் சொல்றாரு தெரியுமா காளிதாசர் ஸ்ரீமத் பங்கஜ விஷ்டர ஹரிஹரௌ வாயு மகேந்திரோ நலஹா சந்திரோாஸ்தருமா பிரியும்னோ நலகூபர சுர சிந்தமணி கௌஸ்மீரஸ்ல குவன் து நோ மங்கலம் காலையில் மங்களாஷ்ட எத்தன ரிஷி வால்மீகி சன்கனந்தரு வியசோவசி பார்த்து ஜிம கச்ச ஜனாங்கிரா புண்ணோர்மோஷன் நோ மங்கலம் பெண்கள பத்தி சொல்ற எத்தனை விதமான பெண்கள் ீரதி கத சுுா பூதினிசு சாவித் சரஸ்வதி வசுமதி திரௌபியாம்பருமீ துஸ்ஸ வித்வம்சி வேலாச்சாம்பு நிதே சுமீ நமக்கா குறன் து நோ மங்கலம் எல்லா நாட்டுல சிறந்த பெண்களை எல்லாம் நினைச்சு நமஸ்காரம் சொல்ற நதியோகம் இருக்குமா சொல்றேன் எல்லா மரங்களை பத்தியும் எல்லா மரமும் நல்ல பால் தர மரமா இருக்கட்டும் எப்பொழுது நல்ல பழங்களை கொடுக்கட்டும் விப்ராஜனம் ராஜ தே ரியம்ைத்ரம் நந்தோ மதிகளையும் சொல்ல போவேன்டது கங்கா சிந்து சரஸ்வதி கோதாவரி நர்மதா காவேரி சரயூர் மகேந்திர தனையா சர்ம்வதி வேதிக்கிப் வேத்திரவதி மஹாசுர நதி ரொம்ப நேர இதே சொல்ல முடியாது விஷயம் பேசுறதுக்கு இருக்கு அப்புறம் இந்த கடைசியில சொல்றார் யார் இந்த ஒரு மங்களாஷ்டகத்தை காலம்புற தினந்தோறும் சொல்றானோ அவன் வந்து கங்க சாகரத்துல போய் கங்காசாகரத்துல வந்து பிரதட்சிணம் பண்ண புண்ணிய கிடைக்கும் கேட்டாலே போறும் சமாஹிதமனாக ஒருமுகப்பட்ட மனசோடு நித்தியம் பட்டே பக்திமான் நித்யம் எந்த பக்திமான் படிக்கிறானோ கங்காசாகர சங்கமே பிரதி தினம் பிராப்னோத்தியசோ மங்கலம் கங்காசாகர சங்கமத்தில் ஸ்நானம் பண்ணினா என்ன புண்ணியம் கிடைக்குமோ அந்த புண்ணியம் இந்த ஸ்லோகத்தை சொன்னா கிடைக்கும் முடிச்சார் காளிதாசர் இப்ப இந்த பாரத தேசத்தினுடைய பெருமை பாரத தேசம் என்று தோல் தட்டுவோம் பாரதியார் எங்கள் பாரத தேசம் என்று தோல் தட்டுவோம் இதெல்லாம் வந்து சும்மா வெத்து பெருமை இல்லை உண்மையான பெருமை நம்முடைய பெருமையை நாமளே புரிஞ்சுக்காக இருக்கும் இவ்வளவு செல்வம் இருந்தும் அறிவு செல்வம் இருந்தும் செல்வத்தில் நமக்கு தரித்திரம் இருக்கிற மாதிரி ஒரு தோற்றம் வாழ்ந்தா தரித்திரம் கிடையவே கிடையாது இந்த தேசத்துல பிறந்ததே தரித்திரம் கிடையாது பெரிய புண்ணிய இந்த விஷயத்தை சொல்றேன்னா ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி நமக்குள்ளே பொறாமை பொறாம குறைஞ்சா போயிடுவோம் எல்லாரும் நல்லா இருக்கட்டும் உட்கார்ந்து என்ன நிந்திக்கிறவங்க நல்லா இருக்கட்டும் என்ன திட்டவன் நல்லா இருக்கட்டும் நிஜமா சொல்றேன் நல்லா இருக்கட்டும் கொஞ்சம் கூட எனக்கு தயக்கம் உலகத்துல எல்லாரும் அளவா மழை பெய்யட்டும் பயிர்கள்லாம் நல்லா வளரட்டும் கொஞ்ச நாள்ல நிம்மதியா வாழ்ந்துட்டு போகட்டும் யாரையும் பார்த்து நான் யார்ட்ட இருக்கிற பணத்தை பார்த்தோம் அழக பார்த்தோ அறிவை பார்த்தோம் கொஞ்சம் கூட நான் பொறாமப்பட மாட்டேன் அவங்க எல்லாம் நல்லா இருக்கட்டும் நிஜமாவே நல்லா இருக்கட்டும் எனக்கு கெடுதல் செய்யறவன் கூட பகைவனுக்கு அருள்வாய் நே நினைக்கட்டுமே பெரிய சாபகேடு பொறாம குணம் பெரிய ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொன்னார் சொல்லுவோம் காம காஞ்சனத்தை மனிதன் கடவுளை அடைந்துடுவான் அப்படின்னா ராமகிருஷ்ணர் மனிதன் காமம் காஞ்சனம் பணமும் பணம் பணத்தாசை பொன்னாசை பெண்ணாசை மண்ணாசை இந்த மூன்று ஆசையும் விட்டுவிட்டால் மனிதன் பெரிய நிலைக்கு அடை போய் விடுவான் அப்படின்னு சொன்னாங்க ரொம்ப அற்புதமான ஸ்லோகம் சொல்றது வேத்தி குணி குணிசு மத்சரிடைய பொருள் என்ன தெரியுமா கெட்ட குணம் உள்ளவனுக்கு நல்ல குணம் உள்ளவன அறிய மாட்டான் அவனுக்கு பிடிக்காது நல்லவனை கெட்டவனுக்கு பிடிக்காது அவனுக்கு நல்ல குணம் உள்ளவனை கண்டாக்காது நல்லவன் எல்லாரும் சொல்றாங்க அவன் நல்லவன் சொல்றது இவனுக்கு பிடிக்கல ஏன்னா இவனுக்கு நல்ல குணம் கிடையாது இது அடுத்த வரி ரொம்ப கஷ்டம் நல்லவனுக்கும் கூட இன்னொரு நல்லவனை பிடிக்காதுன்னு சொல்லிட்டு நல்லவனுக்கும் கூட ஒரு கெட்ட குணம் என்னன்னா அவங்க பிடிக்காது யாரையாவது ஒருத்தர் புகழ்ந்து பேசிட்டோம்னா நிறைய பேருக்கு நான் பாக்கிறேன் எத்தனையோ பேர் முகத்தை பாக்கிறேன் நல்லவர் என்ன அவரை மாத்திரம் நல்லவருங்கிறீங்க அவர் நல்லவரவே இல்லாட்டி போட்டுமே நான் சொன்னா சரின்னு விளைஞ்சிட்டு தலை காட்டின்னு போனேன் என்ன குறைஞ்சு போச்சு இந்த சுபாவம் கிடையாது நமக்கு யாருக்காவது பணம் பெருசா வர்றதோ புகழ் வர்றதோ படிப்பு வர்றதோ அழகு கூடினாலோ நமக்கு தாங்கிக்கவே முடியல சொந்த அக்காதங்கிகளுக்கு முடியல அண்ணன் தம்பிகளுக்கு இல்ல சில வீடுகளில் நான் பார்த்தேன் அப்பா அம்மாவே குழந்தைங்களை ரொம்ப ரொம்ப ரொம்ப மேல வரா இவங்களுக்கு இதாயடு பெருமைடங்கள் அந்த தகராறு அப்பா அம்மாவுக்கே குழந்தைங்க ரொம்ப அடக்கி வாசி ரொம்ப பெருசா பண்ணிடாத அப்படிங்கிறாங்க அவங்கிட்ட இருக்கிற முழு திறமையும் வெளிப்படுத்துறத இவங்களால தாங்கிக்க முடியல இந்த சங்கீத கச்சேரியில இவர் பாடுறவர் பாடிட்டு இருப்பார் மிருதங்க வித்வான் அவர் திறமையை காட்டணும் கொஞ்சம் லேசா அடிச்சுட்டார்னா கடக்கி வாசி அப்படிம்பார் அவர் வாசிச்சு அவருக்கு பேர் போயிடுச்சுன்னா இவருக்கு மனசு கஷ்டம் புரியுது ஒரு சங்கீத வித்வான் இன்னொரு சங்கீத வித்வான ஒத்துக்க மாட்டேங்கிறார் அவர் பாடுறார் அவரும் பாடுறார் நம்ம ஒரு ஊர்ல சொல்லுவார் இந்த கார்குறிச்சி அருணாச்சலம் இருக்கார் அவர் பெரிய வித்வான் வித்வான் நம்ம உள்ளூர் ஆழ்கிட்ட கேட்டீங்கன்னா என்ன சுப்பையா காரக்குறிச்சி எப்படி வாசிக்கிறார் பார்த்தியா அப்படின்னு கேட்டா அவரும் ஊதுறாருங்கிறான் இவர் மாத்திர வாசிக்கிறார் அவர் ஊதுறார் இதுக்கு பேரு தான் பொறாமையின்னு பேர் இந்த பொறாமை போயிடுச்சுன்னா குணி குனினம் வேத்தி குணி குணிஷும் நல்ல குண உடையவன் கூட இன்னொரு நல்லவனை செத்து விடுவான் எரிச்சு குணி குணிஷு மத்சரி குணீச்ச குண ராகீச்சானும் நல்லவனா இருந்து பிற மற்றவங்களும் நல்லவங்களா இருக்கிறத பாக்கிற அவங்க கிட்ட நம்மளை காட்டிலும் நல்ல குணங்கள்லாம் இருக்கு அந்த குணம் எனக்கும் வேணும் அப்படி நினைக்கப்படாதோ அது வரவே வராது இந்த தேசத்துல இந்த பொறாம குணம் இருக்கிறதுனால ராமகிருஷ்ண பிரபம் மடத்தை ஸ்தாபனம் பண்றதுக்கு முன்னாடி விவேகானந்தர் சொன்னார் சன்னியாசிகளுக்கு உட்காந்து வச்சுட்டு பேசினார் ராமகிருஷ்ண தொடங்குறதுக்கு முன்னாடி விவேகானந்தர் இந்த கருத்தை சொன்னார் எல்லாரும் நீங்க புரிஞ்சுங்க ஒரு விஷயம் வெளிநாட்டுக்காரங்களுக்கு நம்ம நாட்டுக்காரங்களை விட பொறாம குணம் குறைவுன்னு முதல் வார்த்தை விவேகானந்தர் இவ்வளவு சக்சஸ்ஃபுல்லா இவ்வளவு அற்புதமான ஒரு மட்டத்தை பிரதிஷ்டார் வேலூர் மட்டத்தில் மட்டும் அவர் ஆரம்பிச்சார் நீங்க ஜாகிரதையா இருங்க ஜனங்கள் மிகவும் பொறாமை மிகுந்தவர்கள் பொறாமை மிகுந்த ஜனங்களிடத்திலே மிகவும் ஜாகிரதையாக இருங்கள் அவர்கள் பொறாமையின் காரணமாக அவர்கள் உங்களுடைய நல்ல விஷயங்களை பார்க்க மாட்டார்கள் உங்களிடத்தில் இருக்கக்கூடிய குறைகளைத்தான் பெரிதாக பேசுவார்கள் நீங்கள் ராமகிருஷ்ண பரமஹம்சரையே மனதிலே கொண்டு அயராது பணியாற்றுங்கள் அப்படின்னு ஆத்மனோ மோக் ஜகத் ஹிதாயச்சு பிரயத்ன கர்த்தவியா ஆத்மா முக்தி அடைவதற்காகவும் உலகத்திற்கு நாம் நன்மை புரிவதற்காகவும் அயராது நாம் உழைக்க வேண்டும் என்று சன்னியாசிகளுக்கு சொன்னார் எது இதை சொல்றேன்னா நம்ம நாட்டில் இருந்த ஒரு பொறாமை குணத்தின் காரணமாக எவ்வளவோ நல்ல குணங்கள்லாம் இருந்தும் கூட இந்த பொறாமை குணம் வந்து ரொம்ப பெருசா இருந்ததுனாலதான் திருவள்ளுவர் இதுக்கு பேரு மத்த எதுக்கும் சொல்லாத ஒரு வார்த்தையை திருவள்ளுவர் இதுக்கு வச்சார் அழுக்காராமை இதுக்கு பேரு அழுக்காரு என்னது ஒரு மனத்துக்கண் மாசில நாதர் அழுக்காறு அவா வெகுளி இன்னாச்சொல் இவை நான்கும் இழுக்கா இயன்றது அறம் அழுக்காறு படுமோசமான குணம் பொறாமை யாரா நீங்க சொல்லலாம் ஒருத்தர் சொல்றோம் வச்சுங்களேன் இவர் ரொம்ப ரொம்ப நல்ல சொற்கங்கள் பண்றார் நல்லவர் அப்படின்னு நான் சொல்ற போது எனக்கு தெரியும் அவர் எவ்வளவு தூரம் நல்லவர் இருக்கட்டுமே உச்சு என்ன குறைஞ்சு போச்சு என்ன சொல்றது பெரும்பாலான பேச்சு மனசுல பின்னாடி அவங்களுக்கே தெரியாம ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கிற குணம் பொறாமை அவங்களுக்கே தெரியாம அவங்களுக்குள்ள ஒளிஞ்சிட்டு இருக்குமே பெரும்பாலும் அறிவுபூர்வமா சொல்றது வேற சில பேர்ட்ட இருக்கிற தோஷத்தை ஆனா பெரும்பாலும் பிறர்கிட்ட குறை சொல்ற போது நம்ம மனசுல பொறாம குணம் இருக்குங்கிறதுக்கு அதுதான் அடையாளம் பிறரை நாம் குறை கூறும் பொழுது அந்த குறை கூறுவதற்கு காரணம் நம்மிடத்தில் இருக்கக்கூடிய பொறாமை குணம்தான் குறை சொல்ற போதே நம்ம இன்னொருத்தர குறை சொல்ற போது நல்லா நம்மளை வாட்ச் இந்த ஜலசின்னு இங்கிலீஷ் நான் ரொம்ப வாட்ச் பண்ணி பார்த்துதான் சொல்றேன் உங்கள்ட்ட ஆராய்ச்சி பண்ணி அனுபவ பூர்வமா பேசுறேன் நம்ம நல்லா கவனிச்சா தெரியும் நமக்கு பொறாமை இருக்குன்னு தெரியும் அது ஒத்துக்கணும் ஒாரு நல்லவங்களா இருந்தாலும் சரி அத பத்தி நான் கவலைப்படக்கூடாது என் குழந்தை சரியா இல்லைன்னா நான் திருத்துவேன் அவ்வளவுதான் எனக்கு எந்த அளவுக்கு உரிமை இருக்கோ அந்த அளவுக்கு நான் செய்வேன் ஆனா ஒரு துறையும் உலகத்துலனா ஒரு பொழுதும் சொல்ல மாட்டேன் ஆனா தர்மமா குறை சொல்றது கூட நான் சொன்ன கஷ்டப்பட்டு மெட்ராசுக்கு போய் குழந்தைய தூக்கிட்டு போய் சைக்காலஜிஸ்ட் கிட்ட அப்பாயின் அப்படின்னு நான் சொன்னேன் எனக்கு ஒன்னும் பொறாமையும் பொறாமையினால சொல்லல அப்படி இவங்கெல்லாம் போறது என்ன அவங்க பொறாமையா இருக்கா அவங்க போய் அப்படிலாம் அப்படிங்கிற பொறாம குணம் கிடையாது போது நமக்குள்ள பொறாமை இருக்கிறது தெரியுது குறை சொல்றதுதான் பொறாம குணம் நமக்கு இருக்குங்கிற இருக்குங்கிறதுக்கு லிங்கம் அடைய அனுமானம் எங்கிட்ட பொறாம குணம் இருக்கு எப்படி தெரியறது அப்படின்னு கேட்டா நான் மற்றவங்களை பத்தி கொறை சொல்றேன் அதனால இப்ப ஒருத்தர் குறை சொல்றாருன்னு வச்சுங்க அவருக்கு பொறாம குணம் இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இல்ல அது அவருடைய ப்ராப்ளம் நம்ம ப்ராப்ளம் இல்லை அது அவருக்கு நிம்மதி இல்லாம போற விஷயம் அதை வச்சுன்னு நாமையே நம்ம நிம்மதியை கெடுத்துப்பானே அனாவசியம் பொ விளக்கம் விளக்கிட்ட இதெல்லாம் இந்த குண நம்மளை விட்டு நீங்கிறதுக்கு நீங்க இப்ப திட்டம் போட்டாதான் குறைஞ்சது ரெண்டு வருஷம் இந்த பொறாமை குணம் உங்கள்ட்ட இருந்து போறதுக்கு இப்ப இருந்தே நீங்க பகவான பிரார்த்தனை பண்ணணும் பகவானே எனக்கு பொறாம குணத்தை நீக்கிடு இந்த பொறாம குணம் தான் ரொம்ப மோசமான குணம் இதக்கிடு இன்னொருத்தன் வசதியா இருக்கிறத பார்த்து நான் வாழ்த்தணும் இன்னொருத்தர் அழகா இருந்தா வாழ்த்தணும் அவங்க நல்லா இருக்கட்டும் நிஜமாவே நல்லா இருக்கட்டும் சந்தேகமே கிடையாது நீ நல்லா இரு அப்படி இல்லை நீ நல்லா இரு அப்படின்னா என்ன அர்த்தம் நீ நல்லா இருக்கக்கூடாதுன்னு அர்த்தம் அந்த அர்த்தத்துல சொல்லப்படாது நிஜமாகவே நல்லாயிரு சொல்லோ பவந்த வாழ்க்கு இன்புற்ற வேறொன்றும் அறியேன் பராபரமே அது மனசார சொல்லி பார்வம் உங்களுக்கு பரமானந்தமா இருக்கும் ஒன்னு உங்களுக்கே தோணும் சுவாமி மனசுல இந்த பொறாம குணம் போன உடனே என்ன சந்தோஷம் தெரியுமா சுவாமி அதை யாருகிட்டையும் சொல்லி புரிய புரிய வைக்க முடியாது பொறாம குண நீங்கினத்துக்கே இவ்வளவு ஆனந்தம் இருக்குமானால் நான் ஆனந்த ஸ்வரூபம் தெரிஞ்சுக்கிற போது எவ்வளவு ஆனந்தம் இருக்கும் சுவாமி ஆகையினால நான் எதுக்கு இந்த விஷயத்தை சொல்றேன்னா நம்ம நாட்ட வந்து ஆயிரம் வருஷத்துக்கு மேலாக பிடிச்சிருக்கிற ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாலேயும் இப்பவும் பிடிச்சிருக்கிற பெரிய சாபக்கேடு பொறாமை இந்த பொறாமை குணம் யாருக்கு தெரியுமா ரொம்ப அதிகம் ஒருத்தர் சொல்லியிருக்காரு அதெல்லாம் சொல்லாதீங்க அதனால அது கஷ்டமா இருக்கு சொல்றது அதுவும் இந்தியாவிலேயே பொறாமை குணத்திலே தலை நம்முடைய அரசியல்வாதிகள்